विश्वोत्पत्यादिहेतवे तापत्रय சச்சிதானோத்தியேத்தாபயா வய நுமூட்சரே விஷ்ணுஸ் கிரப்பேத்துய தமசா புருஷ சாவஸ்லைய ச ஆஷா ரஜச அசே ஆதோ சதீதி அபூத் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அந்த ஆதிபுருஷன் ரஜோகுணத்தினால் இந்த சிருஷ்டியில் முதல்ல சதீ அப்படின்னு சொல்லப்படுற பிரம்மதேவராக ஆனார் ப்ரம்மதேவராக இருந்து சிருஷ்டியை பண்ணினார்னு அர்த்தம் ஸ்தௌ கிரத்துபி ட்விஜர்மசேத்து விஷ்ணு அபவத் ஸ்திதம்னா இந்த உலகத்தை காப்பாற்றுற விஷயத்தில் கிருத்துபதி கிருத்துபத்தின்னா கர்ம பலன்களை எல்லாம் கொடுக்குறவர் யஜத்துக்கெல்லாம் தலைவர் யஜ்யோ யஜ்ஞபத்தர்னு சொல்கிறோம் இல்லையா விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் கிருத்துபதினா வேள்வியின் தலைவன் நாம் செய்யக்கூடிய புண்ணிய பாபங்களை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த சுகதுக்களை பலனாக கொடுக்குறவர் அது மாத்திரமில்லை த்விஜர்ம சேது பிராமணர்கள்லாம் பண்ணக்கூடிய தர்மத்தை காப்பாற்றுறவர் பிராமண தர்மத்தை பாதுகாக்கிறவர் அப்பேற்பட்ட விஷ்ணு அவர் தான் இந்த பிரபஞ்சத்தில் ஸ்திதியை பாதுகாக்கிறதுங்கிற காரியத்தை பண்ணின்னு இருக்கார் அந்த ஆதி புருஷன் தான் பிரம்மதேவனாகவும் விஷ்ணுவாகவும் இருக்கிறார்னு சொன்னவர் தமசா அப்பயாய தமோ குணத்தினால் எல்லாத்தையும் ஒடுக்கறத்துக்காக அப்பயம்னு சொன்னால் எல்லாம் ரிவர்சபிள் எல்லாம் இந்த சிருஷ்டியை திரும்ப உள்வாங்கிக்கிறது அப்போ ருத்ரஹா இத்ரங்கிற பேரால பிரஜாசு மக்களிடையே சததம் உத்பவஸ்தி லயாக இந்த படைப்பு விஷயத்தில் மக்களிடையே அவர் எப்பொழுதும் உத்பவஸ்தி லயாக பவந்தி இந்த தோற்றத்துக்கும் இருப்புக்கும் ஒடுக்கத்துக்கும் இவர்கள்தான் காரணமாக இருக்கிறார்கள் இந்த மூர்த்திகள் மூலம்னு அர்த்தம் சததம் பிரஜாசு இந்த மூர்த்திகளால தான் சிருஷ்டிஸ்திலயம் அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்லுகிறது இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ஆதாவதீரஜா சர்கே விஷ்ணுஸித்தோ கிர்பதிர்விஜர்மசேத்து தமசா புருஷஸ் ச ஆய இத்தியுதவஸ்திதிலய சத்தம் பிரஜாசூ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 ஐந்து ஏழு எட்டு எட்டு நான்கு நான்கு ஐந்து என்ற எண்ணுக்கு உங்களுக்கு பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் ஹறிவோம்